நட்டினையின் அஞ்சல் தொலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூன் 28. எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷம் ஜெர்மனியோட அஞ்சல் துறை ரெண்டு புகழ்பெற்ற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீல முக்கியமாக பங்காற்றின ரெண்டு பேர் உருவாக்கின ஒரு நிறுவனத்தோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்க ரெண்டு அஞ்சல் தொலைகளை வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலைகளில் அவங்க கௌரவப்படுத்தி இருந்தது முதல் அஞ்சல் தலையில் கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவரையும் ரெண்டாவது அஞ்சல் தலையில் அவங்க சிறப்பிச்சிருந்தது காட்லிஃப்ட் டேம்பளர் அப்படிங்கிறவரையும் தான் சிறப்பிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இன்னைக்கு வசதியாக இருக்கிறவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி சொ அப்படின்னு சொன்னா உடனே சொல்ற காரான மெர்சிடஸ் பென்ஸ் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் கார் நிறுவனம் ஜெர்மனி நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவான தினம்தான் ஜூன் இருபத்தி எட்டு இந்த கார் நிறுவனம் உருவாக காரணமா இருந்தவங்க தான் கார் பென்ஸ் அப்புறம் கோட்டிலப் டாம் கால் பென்ஸ் அவர்கள் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு பல நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் சைக்கிளையும் குதிரை வண்டிகளையும் உபயோகிச்சிட்டு வர்றத பார்த்தார் ஆள் பலமே இல்லாத ஒரு வண்டியை ஏன் தயாரிக்க கூடாது அப்படின்ட்டு யோசிச்சார் பென்ஸ் இந்த யோசனையில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பதுல உருவானது தான் பென்ஸ் அவர்கள் உருவாக்கின ஸ்ட்ரோக் என்ஜின் பிறகு பென்சன் கம்பெனி என்கிற நிறுவனத்தை உருவாக்கி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல மோட்டார் இன்ஜின் பொருத்தின ட்ரைசைக்கிளை உருவாக்கினார் இதுதான் முதல் ஆட்டோமொபைல் வாகனம் அதே காலகட்டத்தில் டேம்பிளர் பெட்ரோல் இன்ஜின்ல ஓடுற ஒரு வண்டியை உருவாக்கியிருந்தார் டேம்ப்ளர் உருவாக்கின வண்டியோட தன்மையை பார்த்த எமில் ஜெனிலாக் அவரோட மகளோட பேரு மெர்சிடஸ் ஜெனிலாக் தன்னோட நிறுவனத்திலிருந்து முப்பத்தி ஆறு வண்டிகளை வாங்கினதுனால டேம்பளர் தன்னோட வண்டிகளுக்கு பேரையே வெச்சாரு Mercedes இப்படி, ஒரு 2 அவர்களோட்ரோக்ல இருந்து stroke இன்ஜின் பொருத்தின வண்டிகளையும் பென்சன் கம்பெனி மூலமா தயாரிக்க அதே சமயத்துல டேம்லர் Mercedes அப்படிங்கிற வண்டிகளை தயாரிச்சிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னா சேர்ந்தாங்க டேம்பளர் பென்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தையும் உருவாக்குனாங்க அப்படி உருவாகி இன்னைக்கு மெர்சிடீஸ் பென்ஸ்ன்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற ஒரு நிறுவனமா இன்னைக்கு நிற்கிது அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் உருவாக்குன உருவாக்குற எல்லா விதமான ஆட்டோமொபைல் வாகனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில இத இந்த விதத்துல அப்படிங்கிற கம்பெனியோட குறிக்கோள் சிறந்ததா செய்ட்டி செய்யாத இந்த குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி தான் இன்னைக்கும் உலகத்துல பல மக்களாலும் மிகவும் விரும்பப்படுற கார் அப்படின்னா அது மெர்சிடஸ் பென்ஸ் உலகத்தோட முதல் ஆட்டோமொபைல் உருவாக்கின மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தை உருவாக்கின கால் பென்ஸ் மற்றும் கோட்டிலர் பத்தின அஞ்சல் தலைகளை நாம மோட்டார் வண்டி அதாவது ஆட்டோமொபைல் அப்படிங்கிற அஞ்சல் தொலை தலைப்புலையும் பிரபல நிறுவன தலைவர்கள் அதாவது Famous Industry Leaders அப்படிங்கிற தலைப்பிலையும் நாம சேகரிக்க முடியும் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்